வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு பொருள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது அந்த பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியுமா நிச்சயமா வாழ முடியாதுங்க அதுல மாற்று இல்லை ஆனால் வாழ்க்கை வாழ பொருள் மட்டுமே போதுமா அப்படின்னா அதுவும் இல்லை ஏனென்றால் வெறும் பொருளை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் நீண்ட நாள் வாழ்ந்து விட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுதில்லைங்களா அப்போ என்ன தேவைப்படுகிறது பொருளோடு ஏனென்றால் இல்லை என்றால் இந்த உலகில் வாழ முடியாது அப்படிங்கிறது சான்றோர்கள் நம்புகிறாங்க அது கூட உண்மைதான் ஏனென்றால் நமக்கு அடுத்த உணவு அல்லது நாம் உடுத்தக்கூடிய உடை என எல்லாமே பொருள் என்கிற ஒரு அடிப்படையில நமக்கு அது மிகவும் அவசியமாகிறது அதே நேரத்திலே அருள் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப அவசியமா தேவைப்படுது அவர்கள் தான் மேலுலகத்திலே வாழ முடியும் நீடித்த வாழ்க்கையை பின்பும் வாழ வேண்டுமானால் அருள் தேவைப்படுது எவ்வாறு பொருள் இல்லாதவர்கள் இந்த உலகத்துல வாழ முடியாதோ அதே போல அருள் இல்லாதவர்களால மேலுலகத்தில் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் சான்றோர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டது அவருக்கான வேலை வாய்ப்பு எதுவும் இல்லை நல்ல மனிதர் தான் பிறர் மீதும் தன் நாட்டின் மீதும் அன்பும் கருணையும் கொண்ட உள்ளம் ஆனால் அந்த உள்ளம் அடுத்த உணவிற்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த அந்த தருணத்தை எண்ணி பார்த்த இந்திய அரசாங்கம் தான் தியாகிகளுக்கு ஓய்வூதியம் என வழங்கியது ஏன் அதை வழங்கினார்கள் என்றால் அவர்கள் மிக கடினமான வேலைகளை செய்ய முடியாத நிலையில் தங்களுடைய இளமை பருவத்தை இந்திய சுதந்திரத்திற்காக உழைத்தவர்கள் என்பதன் காரணமாக அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான பொருளையாவது தர வேண்டும் என்று நினைத்தான் அவ்வாறு வழங்கினார் ஆகையால் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பொருள் முக்கியமாக தேவைப்படுகிறதோ அதே போல நீடித்த வாழ்க்கையை வாழ மேலுடக வாழ்க்கை என்று நம்பப்படுகிற அந்த வாழ்க்கை வாழ அவசியமாகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இதை கூறும் வள்ளுவர் கூட பொருள் இல்லாதவர்கள் எவ்வாறு இந்த இன்பமான இந்த பூ உலக வாழ முடியாதோ அதே போல அருள் இல்லாதவர்கள் மேலுலக வாழ முடியாது பார்த்துக் கொள்ள வேண்டும் திருக்குறள் அறுத்துப்பாள் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருளுடைமை குரல் எண் இருநூத்தி நாற்பத்தி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாதியாங்கு மீண்டும் குரல் அருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாது யாங்கு இந்த நாள் இனிய நாளாக அமையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி